வனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அதிகால வேளையில் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினால எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் சோசரங்களை இயேசு நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக பாண்டவராக உயர்வு எழுந்தினார் அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு இந்து உலகத்தில் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சாட்சிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதற்காக நான் ஆண்டுகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் அவர் மறைத்து உயிரோடு இழம்புகிறது வரைக்கும் அவர் தேவனுடைய சுதன் என்றோ அவர் தேவன் என்றோ மன்முக்கள் சரியாக அவரை அறிந்து கொள்ளவில்லை அவர் அநேக புதுமைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்திருந்தோம் அவருடைய ஜீவியங்களை அவர்கள் கண்டிருந்தோம் அவர் ஒரு நல்லவர் என்றும் ஒரு தர்க்கர் என்றும் ஒரு நீதிமான் என்றும் இப்படித்தான் அவருக்கு பெயர் சூட்டினார்களை வெளியே அவர்கள் கடவுளென்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாம் காணுகின்றோம் அவர் மறித்து உயிரோடு விளங்கிய பிறகு அவர் தேவனுடைய சுதன் தேவனுடைய குமாரன் தேவன் ார் என்றுதம் சொல்கின்றது நன்றின்ல ம உலகத்திலே எத்தனையோ அதாவது வல்லுநர்கள் எல்லாம் தோன்றி வாழ்ந்து மறித்தார்கள் அவருடைய கல்லறைகள் இன்றும் மூடப்பட்டதாக இருக்கின்றது இந்த ஆர்மரட்சராக இயேசு கிறிஸ்தனுடைய கல்லறை இன்றும் திறந்து து கிறிஸ்தான் மட்டுமல்ல மற்றும் இதர அதாவது உலக நாடுகளில் உள்ளவர்களும் அந்த கல்லரை போய் இன்றும் தரிசித்துக் கொண்டிருக்கிறது நாம் காணுகின்றோம் ஆனபடினால அண்டவராய் மறித்து உயிரோடு எழுந்திரபடினாலே அவர் தேவனுடைய குமாரன் தேவனுடைய சுதன் என்று பலவனாக ரூபிக்கப்பட்டார் என்று முதலாம் அதிகாரம் ஐந்தாவது வாக்கியத்தில் எழுதியிருக்கிற மாமிசத்தின் தேவனு சுதன் என்று மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமா ரூபிக்கப்பட்ட தேவ இருக்கிறார் தேவனுடைய பரிசுத்தாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வம்சத்திலே பிறந்தார் என்று நாம் காணுகிறோம் அவர் ஆவியின் படி அவர் மறித்து என்று அண்டவராகிஸ்து மாம்சத்தினுடைய வம்சத்திலே தாவிதல் வம்சத்திலே அவர் பிறந்து வளர்ந்தார் அவர் ஆவியின்படி அவர் மறித்து உயிரோடு எழும்பினபடினால அவர் தேவனுடைய குமாரனாக இருக்கிறார் என்று இந்த வேத வாக்கியம் விளம்புகின்றது அதற்காக ஆண்டவருக்கு நான் சோத்திரம் சொல்கிறேன் வேவனுக்கு மயிமை உண்டாவதாக அண்டவராக இயேசுகிற இந்த பூமியில அவர் ஜீவித்தபோது யூத கொள்கைக்கு உரவமாக நீதியின் கொள்கை நிலைநாட்டுகிறவராக இருந்தபடியினால் அதாவது மார்க்கத்தை அடித்து போட அவருடைய பெயரை இல்லாமல் ஆக்கி போடும்படியாக அதாவது அன்றிருந்த யூத அதாவது ரபிமார்கள் அதாவது அசாரியர்கள் தலைவர்கள் மிதாக அடித்து கொண்ட பிறகு அவர்கள் அடக்க முடிகின்ற நேரத்தில் அவர்களிடத்தில் என்றால் உயிரோடு இருக்கும் போது மறைத்து வைத்துவிட்டு உண்மைதான் என்று மறுபடியும் அவர்கள் அதாவது சரியான பாதுகாப்பு வைக்க வேண்டும் என்று அவர்கள் முறையிட்டார்கள் என்று நான் விதத்தில் பார்க்க நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றை கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து நாங்கள் நித்திரை பண்ணுகையில் amide சீசர்கள் रात्रीிலே வந்து அவளை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள் இது தேசாதிபதிக்கு கேள்வி ஆனால் நாங்கள் அவரே சம்மதப்படுத்திங்களை தப்பிப்போம் என்றார் தேவனுக்கு மைந்தன் உண்டாவதாக ரோமர் 27 ஆம் அதிகாரம் 62 முதல் ஸ்லோகங்களை நடு சேர்த்து வாசிக்கலாம் ஆயிது நாளுக்கு பின்னான மறுநாளில் தானா சரீரம் பரிசுத்தீரம் லாத்துனடத்தில் கூடி வந்து மாண்டவனே அந்த எตน உயிரோடு இருக்கும் போது சீசர்கள் ரா வந்து அவனை களவாய்கொண்டு போய் மரித்தோருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கும் உங்களுக்கு காவல் செய்வதற்கு உண்டே போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றான் அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள் ஆண்டவராக சுத நன்றி அவர் விளங்கப்பட்ட ஒரே இடம் எது அவர் உயிரோடு எழும்பியது ஆனபடினால சடலத்தை அடக்கம் நேரத்தில் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் அவர் உயிரோடு இருக்கும் தேவன் அதாவது தற்செயலாக மறித்து தற்செயலாக இருக்கும் போது அவரை பற்றி தெரியும் என்றும் என்ன சம்பவிக்கும் என்றும் அவர் அறிந்திருந்தபடியே அதை சொல்லியிருந்தார் அதாவது நான் மறிப்பேன் அடக்கம் திரும்ப நான் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று அவர் சொல்லியிருந்தார் அதாவது சொன்னார்கள் வைத்து பாதுகாப்பு வைக்க வேண்டும் அதாவது முத்துரை மிட்டு அதாவது பலத்த பாதுகாப்பு போட்டிருந்தார்கள் எழுப்பிவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் பாதுகாப்பு வைத்திருந்தார்கள் அவர்கள் சேவரில் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் அறிவித்தார்கள் கல்லரை திறந்து கிடக்கின்றது அவர் உயிரோடு எழுந்திவிட்டார் என்று சொல்லி நகரத்தில் வந்து காவலர்களுக்கு பெரியவர்களுக்கு இந்த செய்தியை அறிவித்தார்கள் அதாவது அவர் உயிரோடு எழுப்பி போய்விட்டார் அவருடைய கல்லறை திறந்திருக்கிறது என்று அறிவித்தார்கள் இவர்கள் மூப்பரோடு கூடி வந்து ஆலோசனை பண்ணி இப்ப ஆலோசனை பண்ணுகிறார்கள் என்ன செய்வது தேவகர்களுக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து நாங்கள் இத்தனை பண்ணுங்க ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள் இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்பிப்போம் என்றார்கள் மழிமை உண்டாவதாக அவர்கள் காவல் காத்த போர் சேவர்களுக்கு பணத்தை கொடுத்து நேரத்தில் இந்நாள் வரைக்கும் அது அப்படியே சொல்லப்படுகிறதா தொடர்ந்து வாசிங்க அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்ட படியே செய்தார்கள் பேச்சு யூதர்களுக்குள்ள இந்நாள் வரைக்கும் பிரசித்தமா இருக்கிறது என்ன சொல்லப்படுகிறது नहीं அவர் களமாக அவரை சரியில் கொண்டு போய்விட்டார்கள் அருமையான கத்துடன் அதாவது ஒரு ஜீவனு மார்க்கத்தை ஒரு உண்மையை மறைப்பதற்கு இத்தனை பொய் சொன்னாலும் இத்தனை சாட்சிகளை வைத்திருந்தாலும் அது உண்மையாக நிலை நிற்காது என்பது உண்மை அதே அண்டவராசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பிவிட்டார் அவர்களுக்கு ஒரு நடுக்கம் அவர்களுக்கு ஒரு அச்சம் அதனால் அந்த அவர்களை சாட்சிகளாக போய்விட்டார்கள் மறைத்து விட்டார்கள் பேச்சு இந்த நாள் வரைக்கும் பிரசித்தமாக கொண்டே இருக்கிறதா அவருடைய உயிர் தளர்ந்து அந்த நிகழ்ச்சியை யாரும் மறைக்க முடியாது அதற்கு ஏராளமான சாட்சிகள் அன்றல்ல இன்றும் எழுமிக் கொண்டிருக்கின்றது நன்றி செலுத்துகிறேன் அண்டவராகிஸ்து உயிரோடு எழுமினபடினால அவர் தேவருடைய சுதன் என்று பலமாய் நுருக்க ரூபிக்கப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது அதாவது உலகத்தில் அனைவரும் வாழ்ந்து சில புதுமைகளை செய்திருக்கலாம் மக்கள் மத்தியில் சில அற்புதங்களை நடப்பித்திருக்கலாம் அதோட மதித்தோட சடலம் இன்றைக்கும் அடக்கம் அண்ணப்பட்டு மறைந்து இருக்கின்றது அவருடைய கல்லறை மூடியே இருக்கிறது என்று நாம் காணுகிறோம் ஏசு சுவாமியுடைய கல்லரை என்றும் திறந்திருக்கின்றது அந்த கல்லரை நாங்களும் போய் பார்த்தோம் அதையிலேயே கீழே நின்று இங்கிருந்து அனந்த மாதம் மக்கள் கீழ் நிற்கிறார்கள் இவ்வளவு நீளம் என்று அந்த கல்லரை பார்ப்பதற்காக இன்னும் வருகிறார்கள் அவர் உயிரோடு எழுங்கிறார் அவர் உயிரோடு எழுந்திரார் அவருடைய கல்லரை என்று திறந்திருக்கின்றது என்று சொல்லுகிற சாட்சிகளை இன்று நாம் கேட்கின்றோம் அவர் நான் உயிரோடு இருக்கிறேன் என்கிறதை இன்றும் அவர் காண்பித்துக் கொண்டிருக்கிறது நாம் காணுகின்ற அவர்கள் சதலத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டார் என்று சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தை கொண்டே இருக்கின்றது விட்டு பிரிந்தார் எதற்காக பிரிந்தார் என்றால் அங்கு தவறான கொள்கைகளை எதிர்த்து அவர்கள் அதாவது தேவதற்கு விரோதமான தூஷணமான காரியங்கள் செய்ய போகிற பாகத்திற்கும் என்று சொல்லி அவர் அங்கிருந்து வெளியே வந்தார் வெளியே வந்து சபை உருவாக்கினார் உருவாக்கி வளர்ந்து கொண்டிருக்கின்றது அவர் அந்த பாவின் உபதேசத்தை வைத்திருந்தார் ஆரம்பத்தில் அவரை பற்றி இன்றைக்கு என்ன பிரசித்தப்படுத்தப்படுகின்றது இன்றைக்கு என்ன போதனை கொடுக்கப்படுகிறது ஏன் நம்மை விட்டு பிரிந்தார் திருமணம் செய்வதற்காக பிரிந்து போய்விட்டார் என்ற போதனை இன்றைக்கும் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கு அல்ல அவர் தேவனுடைய நிலைநாட்டவும் வைக்கவும் அவர் அந்த ஐக்கியத்தை விட்டு பிரிந்தார் என்று நாம் காணுகிறோம் பொய்யை பிரஸ்தாபம் பண்ணும் மக்கள் கேட்கிறவர்களுக்கு அவர்களை காணும் போது எரிச்சல் அவர்களை காணும்போது ஒரு தவறானவர்கள் என்று எண்ணக்கூடிய எண்ணம் அவருடைய உள்ளத்துல ஏற்படுகிறதை நாம் காணுகின்றோம் எனக்கு முந்த ஒரு போன் வந்தது அந்த போன்ல ஒருவர் பேசினார் காலையிலே பத்து ஒன்பது முக்காலுக்கு அவர் பேசினார் பாச ஒருவர் எடுத்து நேற்று எடுத்து பேசினார் அப்ப என்னை தேடினார் அந்த போன்ல பேசுறவர் இப்ப பேச முடியாது ஆராதனை ஆரம்பிக்கப்பட போகிறது அப்படியாலும் பேச முடியாது என்று அவர் சொல்லிவிட்டார் பேச முடியாதா என்றார் பேச முடியாது இப்ப கடவுளை ஆராதிக்கிற நேரம் என்று விட்டு விட்டார் சரியாக எப்போது பேசலாம் சாயங்காலம் ஐந்து மணிக்கு பேசலாம் என்று சொன்னதும் மறுபடியும் ஐந்து முக்காலுக்கு போன் வந்தது அதை போனே நான் அட்டன் பண்ணினேன் நீங்கள் தானா என்று கேட்டார் ஆமாம் என்று சொன்னேன் உங்களுடைய நெட்டில் வருகிற உங்கள் செய்திகளெல்லாம் நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் எல்லா செய்தியும் கேட்கின்றேன் அதில் ஞான ஸ்தானம் பெறாதவர்கள் பலோகத்துக்கு போக முடியாது என்று ஒரு மெசேஜில் நான் கேட்டேன் நீங்கள் எந்த நாமத்தினாலும் ஞான ஸ்கானம் கொடுக்கிறீர்கள் இலாக்குமாரம்பர் சுத்தாவின் நாமத்தினால்தானா வேற எந்த இயேசு நாமத்திலேயா எப்படி கொடுக்கிறீர்கள் ஆமாம் பிதாகுமார் ஞானஸ்தானம் கொடுக்கிறது இல்லையா நான் சொன்னேன் எல்லா நாமத்தையும் சேர்த்துதான் என்று நான் அவருக்கு சொன்னேன் சேர்த்து பிதா குமாரன் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கிறோம் என்று சொன்னேன் அதை அப்படியே வைத்து விட்டார் போய்விட்டார் நம்முடைய சபையை பற்றி அதாவது இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார் அதே அதை கன்ஃபார்ம் சரியா கிளியர் பண்ணி கொடுவதற்கு தான் என்னோடு பேசினார் என்பதை நான் விளங்கி கொண்டவுடனே வைத்து விட்டார் ஐக்கியத்தை பற்றி தெய்வீக காரியத்தை அதாவது பண்ணப்படுகிறது பண்ணப்படுகிறது அதாவது புதிய சொல்லக்கூடிய அளவுக்கு இப்படிப்பட்ட துருப்பிரச்சாரங்கள் நடக்கிறபடியே அதனால் அது மங்கி போகிறது இல்லை உண்மை உள்ளவர்கள் புரிந்து கொள்ளது நம்மளுக்கூட இடைபடுகிறவர்கள் அதை சரியாக புரிந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கிறது நாம் காணுகிறோம் ஆண்டவர் சுவாமி சொன்னார் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளது என்று ஒத்துள்ளப்படும் மற்றவர்கள ஒத்துக்கொள்ள மாட்டார்கள்ரு அப்படியே கத்தராகிஸ்து உயிரோடு விரும்பினார் என்பது இன்றைக்கும் அதாவது கிறிஸ்துவ மருத்துவர்களுக்கு மாத்திரம் கரு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் ஜபம் பண்ணும் போது கருத்தர் சொன்னார் இங்கே அரபியர்களில் அநேகர் என்னை தரிசித்திருக்கிறார்கள் என்னை மறைமுகமாக என்னை ஆராதிக்கிறார்கள் என்னை தேடுகின்றார்கள் வெளியே போய் வெளிநாடுகள மரண நிலைமை ஞானசான் பெற்றுக் கொண்டு வந்து மறைமுக சீசர்களாக இருக்கிறார்கள் என்று கருத்தர் சொன்னார் சரீரத்தை களவாக திருடி கொண்டு போய்விட்டார்கள் என்று சொன்னாலும் எல்லா மதத்திலும் இருக்கிறார்கள் மனிதர்கள் மோசமானவர்கள் சொல்ல முடியாது எந்த மதத்தில் நல்ல பக்தி எல்லா மதத்திலும் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு தேவன் தரிசனம் கொடுக்கின்றனர் நானே நான் மறுத்தடக்கப்பட்ட உயிரோடு எழுப்பி இருக்கின்றேன் வாசிக்கிறோம் அதாவது மத்தியம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஓரா வாசிப்போம் போய் மூப்பராலும் ஆசாரியராலும் வேத பாடகராலும் பல பாடுகள் பட்டு உண்டு மூன்றாம் நாளில் எடுந்திருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய சொல்ல தொடங்கினார் தேவனுக்கு மயிமை உண்டாத சீடர்களுக்கு சொல்ல தொடங்க சொல்ல தொடங்கினார் பின்னர் பிள்ளைகள இந்த கலசி காலத்தில் நமக்கு அறிவிக்கிற காரியம் ஏன் என்றார் அதாவது தேவன் மறித்தார் அவர் உயிரோடு எழும்பினார் உயிரோடு அவர் மறிக்கிறதுக்கு முந்தைய தன்னுடைய மரணத்தை பற்றியும் உயிரோடு அவர் சம்பாஷித்தார் அவரை அறியாமல் நடக்கவில்லை அவர் முன்பே அறிந்திருந்தார் அதாவது எப்படிப்பட்டது நான் உயிரோடு எழுப்பி அடுத்து உண்டாகு மகிமை என்ன என்கிறதெல்லாம் அவர் சரியாக அறிந்திருந்தார் என்று நாம் காணுகின்ற அதப்படினால அவர் தம்முடைய சீரர்களுக்கு பக்தர்களுக்கு சொல்லி இருந்தார் நான் மறிப்பேன் திரும்பி உயிரோடு எழும்பி நான் கலிலியாவுக்கு வருவேன் என்று ஆண்ட சொல்லி இருந்தார் அருமையான கத்துடன் பிள்ளைகளை ஆண்டவராகிய தேவர் இன்றும் தமிழ் பக்தர்களுக்கு சூடர்களுக்கு ஆண்டவர் தம்மை அவர் அறிவித்துக் கொண்டு இருக்கின்றார் கூட இருந்த பெற்ற ஸ்ரீகளை குறித்து நான் பார்க்கின்றோம் ஆ மகதேனா மரியா என்று சொல்லப்படுகிற மரியாதை குறித்து நான் பார்க்கும் போது மேல் மிகவும் அன்பு கொண்டவர்கள் சிலர் அன்பாக இருப்பார்கள் ரொம்ப அன்பாக இருப்பார்கள் அப்பா என்பார்கள் அதாவது அண்ணன் பாருங்கள் தம்பியின் பாருங்கள் ஆனால் அவர்கள் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வியாதியில் ஆகப்பட்டால் ஒரு மரண தருவாயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்க ஆரம்பிப்பார்கள் இது மனித இயல்பு மறித்து விட்டால் கதை முடிந்தது என்று ஒதுங்கி விடுவார்கள் அதாவது மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட பறகம் அவரை அவர்கள் மறக்கவில்லை அவருடைய அன்பு கொஞ்சமும் குறைந்து போகவில்லை குடியற்காலத்தில் எழும்பி அவருடைய கல்லரை போய் அந்த கல்லரை பார்ப்பதற்காக அவர்கள் அங்கே உயிர் தொழில் தரிசித்தார்கள் என்று மகதலாம் மரியாதைக்கு அன்பை பெற்றவர்கள் பத்தாவது வாக்கியத்தை நாம் வாசிக்கும் போது அதுல ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு செய்த நன்மை நாம் அங்கே பார்க்கின்றோம் இருந்தவர் ஏழு பிசாசுகளை துரத்தி இருந்தார் அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவரிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள் தேவனுக்கு மைமை உண்டாத நண்பராகிய தேவன் மறந்து போகவே இல்லை அவர் மறுத்த பிறகு அவரை அவர்கள் மறக்கவில்லை அதுபடியாக அந்த அன்பின் உயிர்காலத்திலே எழும்பி அவருடைய கல்லறை அண்டை பொழை அவருடைய சபதத்தை பார்ப்பதற்காக சென்றார்கள் அங்கே இயேசு சுவாமி உயிரோடு எழும்பி எழும்பி இருக்கிறதாவுக்கு அவர் தரிசனத்தில் தரிசிக்க காண்பித்தார் இதை கேட்ட உடனே இவர்கள் போய் நற்செய்தியை அறிவித்தார்கள் எழுந்தினா என்று சீடர்கள் எல்லாம் பயந்தோம் துக்கத்தோடும் அவர்கள் அழிந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் போய் இந்த நற்செய்தி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட உடனே அவர் மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள் அருமையான கட்டுரை பிள்ளைகளை தேவன் உயிர்த்தெழுந்தார் என்று அதாவது முதல் முதல் இந்த மரியாதைக்கு அவர் தன்னை தரிசனத்தில் அடக்கம் அப்படியே இருக்கிறேன் என்று எண்ண நான் உயிரோடு எழுந்துவிட்டு நாம் காணுகிறோம் அவர்கள் வந்து அதை அறிவித்தார்கள் வழியில் நடந்து எம்ீசர்களோடு கத்தர் பேசின சம்பவத்தை இவர்கள் வந்து பதினோரு எப்போ அதாவது துக்கத்தோடு அழுது கொண்டிருக்கிற சம்பவத்தை பார்த்து அவர்களுக்கு இந்த நர்ச்சியை சொல்லிக் கொண்டிருக்கின்ற இவைடு சமாதானம் என்றார்ந்து கொள்ளரிந்தது என்று பதினாரு அப்போ சிலர்களுக்கும் அறிவித்த போது அறிவித்து கொண்டிருக்கும் போது அங்கே ஆண்டவராகிய தரிசனமாகி உங்களுக்கு சமாதானம் உண்டாததாக அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள் மரியாதைக்கு அவர் மரித்து வா நம்புவதற்கு அவர்களை நினைப்பதற்கு இல்லாத சொல்லுகிறார்கள் எரியவில்லையா என்ற இந்த சம்பவத்தை அறிவிக்கும் போது அங்கே இயேசு தர்சனமானார் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று அவர்களை தேட்டினார் அவர்களோ கலங்கினார்கள் அதாவது அவர்கள் எவ்வளோவா போதனை ஒரு உயிரோடு எழும்புவதைப் பற்றி சரியான ஒரு நம்பிக்கை அவர்கள் பதினோரு அப்போ குடும்ப இருந்த இடத்தில் அவர்களுக்கு அதிகாரம் சாட்சி கொடுக்கின்றார்கள் அருமையான கட்டுரை அவரை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொன்னாலும் சரி அவர் உயிரோடு எழும்பவில்லை என்கிறதை மறுதளித்தாலும் சரி சாட்சிகள் அன்று முதல் இன்று வரைக்கும் எது வாசிக்கலாம் முதலாவது கேபாவுக்கும் திண்ட பன்னீர் பேருக்கும் தரிசனமானார் அதற்கு பிறகு ஐநூறு பேருக்கு அதிகமான பேருக்கு தரிசனம் ஆனார் ஐநூறு பேருக்கு அதிகமான சகோதரர்களுக்கு ஒரே நேரத்தில் தரிசனமானார் அவர்கள் அநேகர் இந்த நாள் வரைக்கும் நம்ம மத்தியில் இருக்கின்றார்கள் நித்திரடைந்தார்கள் பின்பு யாக்கோபுக்கும் எல்லாருக்கும் தரிசனம் அதற்கு பிறகு அகால பிறகு போன்ற எனக்கும் தரிசனமானார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொன்னாலும் சரி பிரச்சாரம் பண்ணினாலும் சரி அதாவது இருக்கிறேன் என்று இன்றும் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கின்றார் அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் மறித்தேன் உயிரோடு இருக்கிறேன் நான் தான் என்பதை கர்த்தர் இன்றும் நிரூபித்துக் கொண்டு வருகிறார் அவர் மறித்தோர் உயிரோடு எழுமிரப்படினால் அவருடைய சுதன் தேவனுடைய குமார் என்பது போல இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை கண்டு நான் நன்றி செலுத்துகிறேன் ஒரு பிராமண பெண்ணு அதற்கு நீண்ட நாட்களாக குழந்தைகள் இல்லாதபடியால் மனைவியும் மிகவும் சோகம் உடையவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள் பெரிய ஒரு ஆபிசராக இருக்கிறார் வேலை பார்த்து வீட்டுக்கு வரும்போது ஒருவருக்கு ஒருவர் பேசாமல் ரெண்டு பேரும் சோகமோகமாகத்தான் இருப்பார்கள் அவருடைய வீட்டுக்குள்ளே அதாவது எத்தனை கடவுள் என்று சொல்லப்படுகிற வழிபடுகிற வழிபாட்டுக்குரியது இருக்கிறதோ அத்தனை போட்டோக்களும் அவருடைய வீட்டில் அவர் வந்து ஒன்றொன்றாய் வணங்கி விட்டு காலையை கழுவிட்டு அப்புறம்தான் போயவர் ஆகார மருந்துவார் இப்படி இருக்கின்ற நாட்களில் ஒரு இந்த அம்மா ஒரு நாள் பகலில் மத்தியான வேலையில் நோன்புருந்து இருந்து அவர்கள் பொதுவாக இங்கு இருக்கிற கடவுள்கள் ஒன்றை நான் கும்பிட மாட்டேன் எனக்கு இதுவரைக்கும் ஒரு நன்மையும் கிடைக்கவில்லை ஒரு தரிசனமும் இல்லை ஆனப்படினால உண்மையான ஒரு கடவுள் ஒன்றென்றால் இன்னும் எனக்கு வெளிப்பட வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள் கேட்டபோது கொஞ்சம் நேரம் தியானத்தில் இருந்தார்கள் திடீர் ஒரு பெரியவர் தோன்றி மகளே நான் தான் கடவுள் என்று சொன்னார் உடனே அவர்கள் ஓடிப்போய் அவரை பிடி அவர் சிலுவையிலே துவங்கினார் ஐயோ இது வேண்டாம் வேதக்கார கடவுள் என்று மறுதளித்தார்கள் திரும்பி அவர் ஒரு பெரிய ஆள் ரூபத்தில் ஒரு தகப்பனை போல நான்கான் கடவுள் என்று சொன்னார் இப்படி மாறி மாறி வரும்போது அவர்களுக்கு அப்படி ஆண்டவர் சொன்னார் மகளே நான்தான் கடவுள் கவலைப்படாதே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ என்னை தேடு என்று சொன்னார் அந்த அம்மாவுக்கு இருந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை பக்கத்து வீடுகளெல்லாம் போய் சொன்னார்கள் கடவுளை கண்டுவிட்டேன் கடவுளை எனக்கு தரிசனமானார் அவர்கள் ஒருவரும் விவரம் ஒன்று கேட்கவில்லை அவர்கள் கேட்டால் அவர்கள் சொன்னார்கள் இது ரொம்ப பக்தியாக இருக்கிறபடியினால் கடவுள் உனக்கு தரிசனம் கொடுத்திருப்பார் என்று சொல்லிவிட்டார்கள் அடுத்த நாள் கணவர் வந்தார் வந்து வீட்டை பார்த்தார் வீடெல்லாம் விரிச்சி இருக்கிறது வீட்டில் எந்த போட்டோவும் இல்லை இவர்கள் ஓடி போய் சந்தோஷமாய் வரவேற்பார்கள் அவருக்கு சந்தேகம் உண்டாயிட்டு அதாவது கவலை நீண்ட கவலில் இருந்தபடினால் உங்களுக்கு மனநோய் வந்துவிட்டது என்று எண்ணி ஒன்றும் சொல்ல விழுப்பிவிட்கார் வாங்க சாப்பிடுங்க அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் இங்கே போட்டவரில் உண்மையான கடவுளை நான் கண்டுகொண்டேன் ஹலோ உண்மையான கடவுளை எனக்கு தரிசனம் கொடுத்தார் தரிசனம் கொடுத்து நானே கடவுள் என்று தன்னை எனக்கு வெளிப்படுத்தினான் என்ற போது இந்த அம்மா ஓடி போய் பக்கத்துடலாம் கேட்டார்கள் யாராவது கிறிஸ்தவ போதகர் யாரும் வந்தார்களா வீட்டுக்கு என்னுடைய மனைவி ஏதாவது மெண்டல் மாதிரியாக இருக்கிறாளே என்று சொல்ல அவர்கள் சொன்னார்கள் அப்படி ஒன்றும் சொல்லாதீங்க அவங்க வந்து ரொம்ப கே ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நாங்கள் கண்டோம் கடவுளை கண்டேன் என்று சொன்னார்கள் இல்லை ஏதோ ஆயிற்று என்று சொல்லி ஒரு வைத்தியரை கூட்டிக் வந்தார் வந்து அவர் அவளுக்கு அதாவது ஆலோசனை கொடுத்தவர்களை செக்கப்படும் போது அவர் சொல்லிவிட்டார் நேச்சலாக இருக்கிறார்கள் ஒன்று செய்யாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அவரும் போய்விட்டார் அவர் துக்கத்தோடு வேலைக்கு சென்று விட்டார் இந்த ஃபோட்டோ எல்லாம் போட்டுவிட்டு என்னை அழைக்கும் போது வருவேன் விளையாடல் வீட்டுக்கு வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார் போய் தன்னுடைய ஆஃபீஸில் அலுவலகத்தில் கவலையோடு இருந்தார் குழந்தை இல்லை என்ற கவலை ஒரு பக்கம் இப்போ மனைவிக்கு இப்படி ஆயிட்டு என்ற அடுத்த கவலை ரெண்டு வகையான கவலையிலே அவர் மூழ்கியிருந்தார் இருக்கும்போது அந்த ரூபம் முழு ஒரு பெரிய வெளிச்சம் உண்டானது ஹலேலோயா இயேசு எழுந்திருக்கிறார் அவர் என்றும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார் தேவனுடைய சுதன் தேவனுடைய குமாரன் என்று இன்றும் அவர் ரூபிக்கப்படுகின்றார் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பொழுது உடனே கண்ணத் துடைத்துவிட்டு நான் இதையே சிந்தித்துக் கொண்டிருந்தபடி அப்படி ஆயிற்று என்று இயேசு தரிசனமானார் மகனே நான் தான் கடவுள் நான் தான் உயிருள்ளவர் நான் உயிரோடு இருக்கிறேன் மறித்தேன் நான் உயிரோடு எழும்பினேன் சதா உயிரோடு இருக்கிறேன் உனக்கு நான் நன்மை செய்ய முடியாத வந்திருக்கிறேன் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அவரை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்கிற நன்மை செய்கின்றவர் இருக்கின்றது அவைகள் கடைசி நேரத்தில் அவர்கள் அதோடு சேர்த்து கொண்டு போய்விடும் அப்படிப்பட்ட சக்திகள் உலகத்தில் நிறைய இருக்கின்றது ஆனால் அப்படி அவர் தரிசனம் கொடுத்தார் மாற்றி மாற்றி கொடுக்கிறார் இவருக்கு இவருக்கும் மகிழ்ச்சி உண்டாக அவர் சொன்னார் கடவுளே நீ எனக்கு தரிசனம் கொடுக்குறீங்கிற சமுதாயம் இதை ஒத்துக்கொள்ளாது நான் என்ன செய்வது சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே நான் என்ன செய்யணும் ஜாதியை விட்டு சமுதாயத்தை விட்டு தள்ளி வைத்து விடுவார்களே என்று சொல்ல நீ உடனே ஊருக்கு போ வேலை அரிசன் ஊருக்கு போ நான் அங்கே எனக்கு வேண்டிய எல்லாம் ஏற்பாடும் செய்திருக்கிறேன் இங்கேருந்து மாறி அதுக்கு ஒரு ஊரை காண்பித்தார் அங்கே போய்விடு நீ என்னுடைய சுத்தம் செய்ய உங்களை நான் ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னார் அப்படியே அவர் வீட்டுக்கு வந்தார் இரவோடு இரவாக வேலை ரசன் பண்ணினால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மனைவிக்குத்தான் அப்படி இருக்க என்று சொன்னீர்கள் நீங்களும் என் ரிசன் பண்ணுகிறீர்கள் வேலை அதாவது உங்களுக்கும் என்ன நீங்களுக்கு ஒரு மாதம் லீவு போட்டு விட்டு ஃப்ரீயாக இருங்கள் உடம்பு அந்த வேலை ஜாயின்னு பண்ணுங்கள் என்றெல்லாம் சொல்லி பார்த்தார்கள் இல்லை இல்லை இல்லை என்று சொல்லி வேலை ரசன் பண்ணிட்டு ஊருக்கு வந்தால் மனைவி எதிர்பார்த்திருந்தார்கள் கணவனை கண்டவுடனே ஓடோடி போய் அவர் சொன்னார் நான் அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டேன் நான் வந்த தேவனை அறிந்து கொண்டேன் அவரை நான் கண்டுகொண்டேன் அவர்தான் கடவுள் ஹாலே அவரை பற்றி நாம் சாட்சி அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் என்று லாரி கொண்டு போய் தாமன் அழைத்து ராத்திரியோட ராத்திரியாக அவர்கள் கடவுள் சொன்ன இடத்திற்கு போய்விட்டாரு போயி அவர்கள் குழந்தைகள் பல குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் அவர்கள் கடவுளுக்காக ஊழியம் செய்து அதாவது பெரிய காரியங்கள் எல்லாம் செய்தார்கள் என்று நான் சொன்ன ஒரு அளவுக்கு நான் வாலிபனாக இருக்கும் இந்த சம்பவங்கள் நான் கேள்விப்பட்டேன் வேலையில இதே விருதுநகரில் நடந்த சம்பவம் இது வேலையிலுயா தேவனுக்கு மைனு அருமையான தேவன பிள்ளைகள ஆண்டவர் உயிரோடு முதலே கேமாவுக்கும் திரும்பி பனிரெண்டு சீடர்களுக்கும் ஐநூறு பேருக்கு அதிகமானவர்களுக்கும் இடையே கோக்கோமுக்கும் அதாவது அகால மறைவு போன்ற அவர் தரிசனமானார் அப்போ சு சொல்லுகின்றார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இன்று நாம் அதற்கு சாட்சிகளாக இருக்கின்றோம் சாட்சிகளாக நாம் இருக்கிறோம் அன்று இருந்ததை விட இன்று நம்ம இடைமுறைகிறது அதிகமாக இருக்கின்றது அதற்காக நான் ஆண்டு விற்கு சோதனை செலுத்துகிறேன் மயமையை கூப்பிட்ட உடனே நமக்கு பதில் கொடுக்கின்றார் நம்மடு கூட பேசுகின்றார் இருக்கிறேன் என்று கருத்தர் சொல்லி நம்மை தேற்றுகிறார் அல்லவா ஆண்டுமையா வைத்திருக்கிறார் என்பதை நாம் இந்த நாள் ஆவிக்குரிய கண்ணால தரிசித்து வருகின்றோம் நேற்று இரவுல ஜபம் நடந்தது ஜபத்துல மக்கள் ஜோமடி கொண்டே இருக்கிறார்கள் நான் அப்படியே தியானத்துல இருந்தேன் இருக்கும்போது மேலே இருந்து ஒரு ஒளி இறங்கி வருகிறது நான் கண்டேன் இறங்கி ஒரு நூறு அளவுக்கு இறங்கி வந்தது கீழே அந்த நூல் அளவுக்கு வந்து ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல வந்து நிற்கிறது அதோடு ஜாயிண்டாக ஒரு பறவை பெரிய ஒரு பறவை அதோடு ஜாயிண்டாக ரெக்கைகளை விரித்து நிற்கிறது அதோட வாய் வந்து அழகு நீண்டிருக்கின்றது நீண்டது எதையோ பேசுகிறது போல எனக்கு தெரிகின்றது சொன்னார் அது உங்களுக்கு பச்சிருக்கிற பாதுகாப்பை பாருங்க அந்த ரெக்கைகளை எந்த ஒரு அது குண்டுகளினாலும் அணுக்களினால் அழைக்க தாக்க முடியாது அவ்வளவு ஸ்ட்ராங்காக அந்த ரெக்கைகளுடைய பிறன் இருக்கிறத நான் பார்த்தேன் இப்படி இருந்து கொண்டே இருக்கும்போது நிறைய பெரியவர்கள் மேலே இருந்து இறங்கி வருகிறார்கள் மேலிருந்து சாதாரணமாக சும்மா ரோட்டில் நடந்து வர்ற மாதிரி இப்படி வர்றாங்க வந்து இறங்கி வருகிறாங்க அவர்கள பழங்காலத்து தீர்க்க தரிசிகள் பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் என்று எனக்கு தெரிகின்றது வந்து இந்த பக்கத்தில் வந்து ரவுண்ட் பண்ணினார்கள் மத்தியில் ஒரு பெரிய வார்ப்பு மாதிரி அதாவது பெரிய வேறப்பட்ட லோகத்தில் செய்யப்பட்ட ஒரு வார்ப்பு என்று மத்தியில் இருக்கிறது அதில் திராட்சரசத்தை போன்று ஒரு பானை ஒன்று இருக்கின்றதை நான் பார்த்தேன் அவர்களை சுத்தி நிற்கிறதை பார்க்கும் போது பரலோகத்திலிருந்து அதை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்று எனக்கு தெரிந்தது அதே மக்களுக்கு தேவனு தேடுகளை தேவ அன்பை பெற்றுக் கொண்ட பிள்ளைகளுக்கு திருத்தமிழ அங்கங்களுக்கு கொடுப்பதற்காக அவர்கள் நின்று ரவுண்ட் பண்ணி நிற்கிறதாக நான் பார்த்தேன் அருமையான கட்டுரை பிள்ளைகளை பரலோகம் சமீபமாக நெருங்கி கொண்டிருக்கின்றது அதற்காக ஆண்டவருக்கு நான் செலுத்துகிறேன் மைமை ஆனபடினாலும் ஆண்டவராக எழுந்திரபடினால அவர் தேவனுடைய சுதன் தேவனுடைய குமாரம் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டார் என்று நாம் காணுகிறோம் உயிரோடு எழும்புகிறவரைக்கு அவர் ஒரு மனிதனாகத்தான் மக்கள் எண்ணியிருந்தார்கள் அவர் உயிரோடு எழும்பிய பிறகு அதாவது அதற்கு பிறகு நடக்க நடந்த அற்புதங்கள் அதற்கு பிறகு நடந்த சம்பவங்கள் இவர்களின் மூலமாக இருக்கிறார் என்று நாம் காணுகிறோம் எழுப்பினார் ஒரு நாள் அடிக்கடி போய் வந்த தேவாலயத்திற்கு பேரார்கள் சென்ற போது அங்கே அலங்கார வாசலில் ஒரு பரமிச்சப்பானி ஒருவன் அங்கே இருந்தான் அவன் இவர்களை பார்த்தவுடனே இவர்கள் ஏதாவது ஒன்று இருக்கிறது அந்த உயிர் தழுந்த கத்தருடைய வல்லமை எங்களோடு இருக்கின்றது அதை உனக்கு தருகிறோம் என்று நசரனாக நாமத்தினால எழுந்த நடனே அவன் நடந்தான் என்று நாம் காண்கிற இதை கண்டவர்கள் பாருங்கள் அப்போ சிலர் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வாக்கியத்தை பனிரெண்டு முதல் பதினைந்து வரைக்குள் வசனங்களை நாம் ஒருவர் அதை கண்டு ஜனங்களை நோக்கி வீரரே இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன நாங்கள் எங்கள் எங்கள் நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்னோபு என் பிள்ளையாக இயேசுவை மகிமைப்படுத்தினார் அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள் பிளாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த நீங்கள் குறை செய்த நீங்கள் சிலுவையில் அடித்த அந்த நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன அதாவது உயர்த்தி செய்கிறார் <tos> கொலை செய்த நடக்கடினால் உண்ட சர்வாங்க நீங்கள் சிலுவையில் அறிந்த அந்த இறங்கினார் அந்த உயிர் திறந்த வல்லமையினார் அந்த நாமத்தினால் இந்த சப்பாடி உங்கள் மத்தியிலே இன்று அவன் எழுப்பி நடக்கிறான் என்று எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் மையாகவே இயேசு எழும்பினார் இந்த அற்புதங்கள் வாழ்க்கையில் நடக்காது எழுப்பி இன்றும்படியினால அற்புதங்கள் நடக்கிறது என்று அங்கே இயேசுவை கொலை செய்த அந்த யூதர்கள் மத்தியில அது ரூபகாரப்படுத்தப்பட்டது அது நிரூபிக்கப்பட்டது என்று நாம் காணுகின்றோம் பேவனுக்கு மகிமை உண்டாவதாக அருமையாள கற்றுடன் பிள்ளைகளை உலகத்தில் உயிரோடு இருக்கும் கால வரைக்கும் மேல அவர் எழும்பிய பிறகுதான் நிரூபிப்பதற்காக பக்தர்களோடு கூட இருந்து எதை வேகமாய் பகிர்ந்தது பெற்றுக்கொள்ளும் அவர்கள் இறங்கினார் அன்றைதர்கள் கோஷ பண்டிகைக்காக கூடியிருந்தது பல நாடுகள் ஆச்சரியப்பட்டு கூடினார்கள் கூடின போது அங்கே அதாவது எம்பி நின்று பிரசங்கம் அணுகிறார் பாருங்கள் இரண்டாவது முப்பத்தி ஒன்று அவர் உயிர்த்தழுதலை குறித்து இப்படி சொன்னால் இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம் அவர் தேவனுடைய வலதம்பரத்தினாலே உயர்த்தப்பட்டு வாக்கு தத்துவத்தின்படி பரிசுத்தாவியை பெற்று இங்கே குழுமிலா பேதையர்களும் படிப்பறிவு இல்லாதவர்களும் பட்டிக்காட்டுக்காரர்களும் இருக்கிற இவர்கள் அதாவது நம்மளுடைய ஜன்ம பாசகளை இவர்கள் எப்படி பேச கேட்கிறோம் என்று அவர்களை ஆச்சரியம் கொண்டு பிறமை கொண்டு அவர்கள் பார்க்கின்ற நேரத்தில் தான் இந்த பிரசங்கத்தை அவர் பண்ணுகின்றார் மயமும் உண்டாவதாக அருமையான கற்றுடைப்பிள்ளைகளை அதாவது இங்கே எங்கள் மத்தியிலே பணிந்துள்ள எங்கள் மத்தியில் வல்லமை என்ன என்றால் நீங்கள் கொலை செய்தாலே அவர்கள் சாட்சி பகிர்ந்தார்கள் என்று நாம் காணுகின்றோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அருமையான கத்துடன் பிள்ளைகளை உயிரோடு எழும்பிய பிறகு அவருடைய மகத்துவங்கள் வெளிப்பட்டது அவர் தேவன் உயிரோடு எழும்பினார் என்பது ரூபகாரப்படுத்தப்பட்டது கிருஷ்ணனுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்துதலை இப்படி சொன்னார் இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் இதற்கு நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலதுகரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதாருடைய வாக்கு தத்துவத்தின்படி பர்சுத்தாபியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகி இதை பொழிந்துள்ளார் என்று பிரித்தார் அந்த தேவன் உயிரோடு எழும்பி அவர் இந்த பூமியில் அவர் பரசுத்தாவியை பெற்று அவர் மறித்து உயிரோடு எழும்பி அவர் அதாவது அங்கிருந்து பரசுத்தாவியை அனுப்பியிருக்கார் உயிரோடு எழும்பி அவர் சென்று இந்த பரசுத்தாவி என்று எங்கள் மத்தியில நீங்கள் காண்கிறவைகள் நீங்கள் கேட்கிறவைகள் அதுதான் அவர் உயிரோடு எழுந்தார் அவர் சொல்லி சென்றார் நான் போய் தேட்டி உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொன்னார் அதை அவர் பொழிந்து எழுதினார் அப்படினால நாங்கள் சாட்சிய அண்டவராய் யேசு கிறிஸ்து அவர் உயிரோடு எழுந்திரபடினால தேவனுடைய சுகன் அன்று அவர் நிரூபிக்கப்பட்டார் ரூபி ரூபகாரப்படுத்தப்பட்டார் என்று கத்துடைய திருவாக்கு சொல்லுகிறபடினாலே ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன் தேவனுக்கு மைமண்டாவதாக அருமையான கத்துடைய பிள்ளைகளே நாட்களில் அந்த உயிர்த்தழ்ந்த அந்த பலமே அது பெற்றவர்கள் இந்த திருப்பணி ஆற்ற வேண்டும் என்று திருவசனம் சொல்லுகின்றது அப்போசலனாயிருந்த யுவதாஸ் மறித்து போனா அந்த இடத்துக்கு ஒருவரை ஆயத்தப்படுத்த வேண்டும் பதினோரு பேர் கூட அந்த அப்போஸ்தல பட்டத்துக்கு இன்னொரு ஆள் வேண்டும் அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டிக் என்றால் அவர் வந்து அதாவது யோகான் ஸ்நானகர் ஞான கொடுத்து கொடுத்தித்து அப்படிப்பட்ட ஏற்பாடுகள் செய்தார்கள் என்று நாம் காணுகிறோம் உயிர்த்தொழுந்த வல்லவாதவர்கள் அந்த உயிர்த்தேசுவை தரிசிக்காதவர்கள் அதை பற்றி அறியாதவர்கள் அவர்கள் திருப்பணியை அத்த முடியாது என்று சொன்னார்கள் இக்காலத்திலேயும் உயிரோடு இருக்கிறார் என்கிறத கண்டறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக நாம் வாசிக்கிறோம் முதலாதிகாரம் இருபது அவசரம் இருபது முதல் இருபத்தி ரெண்டு வரைக்கும் வாசிக்கிறார் சங்கீத புத்தகத்திலே அவனுடைய கடவுள் ஒரு கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்றும் எழுதியிருக்கிறது ஆதலால் யோவான் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்து எடுத்து சஞ்சரித்த காலங்களில் ஒருவர் தெரிந்து கொண்டார் என்று நாம் காண்கின்றோம் எழுந்தார் எார் என்பவர்கள் தான் ஊழிய காரணமாக இருக்க முடியும் என்று நாம் காணுகின்றோம் அருமையான கற்றுடர் பிள்ளைகளே கிரியர்களை போஸ்தலர்கள் மிகவும் முக்கியப்படுத்தினார்கள் என்று நாம் காணுகிறோம் ஆண்டவர் உயிரோடு எழும்பினார் என்று நாங்கள் சாட்சி கொடுக்கிறோம் அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்றார்கள் அப்படி இந்த போஸ்தலர் பதவிக்கு அதாவது இயேசு உயிரோடு எழுந்தார் என்று சாட்சி கொடுக்கக்கூடிய சாட்சி வேண்டும் அப்படிப்பட்டவர்களை தேவனுடைய திருப்பணி செய்ய வேண்டும் என்று கத்துடைய திருவாக்கம் சொல்கிறபடினால ஆண்டவரை நான் சோத்திருக்கிறேன் மைமை உண்டாவதாக அன்பான கற்றுடைய பிள்ளைகளது அப்போடைய பரிசு ஆண்கள் அதாவது அப்போசராக பரிசு போகல் இந்த வல்லமை பெற்றுக் கொள்வதற்குத்தான் அவர் பிரயாசப்பட்டார் என்று நாம் காணுகிறோம் நாம் இந்த வீட்டில் அந்த வல்லமை பெற்றிருக்கின்றோம் இது நான் கொஞ்சமாக பெற்றிரு இது ஏராளம் ஏராளம் ஏராளம் ஏராளம் இது இருக்கிறது என்கிறோம் நிறைவாய்ப்பெற்றவர்கள் ஆரம்பித்தார்கள் சிறச்சாலை திறந்து து இந்த உயிர் சேர்ந்த வல்லமையை பெற்றவர்கள் நடந்து போகும்போது பெற்றவர்கள் நோயாளிகள் மேல் போட்ட உடனே அவர்கள் சௌக்கியமாக பார்க்கின்றோம் இந்த வல்லமையை நான் இன்னும் நிறைவாய் பெற்றுக் கொள்வதற்கு தடையா இருக்கிறவர்களை நான் அகற்றிக் கொள்வேன் என்று அப்போசராய பரிசு பவுல் வெளி உணப்படும் படிக்கும் இருக்குள்ளையை பெற்றுக்கொள்ள வேண்டும் எழும்போ அந்த சிராட்சியத்தை நான் எனக்குள்ள அடைத்து வைக்கவில்லை அவைகளுக்கு வல்லமை தூக்கி வீசிவிட்டது என்று நாம் காணுகிறோம் போர் வீரர்கள் அப்படிப்பட்டி வீசப்பட்டார்கள் ஓடி இருந்த பாடல்கள் தூக்கி வீசப்பட்டது ஓர் வீரர்கள் ஆயுதவர் பக்கம் ஆளுவர் பக்கம் விழுந்து மயங்கி கிடந்தார்கள் காலையில் விழித்து எழும்பி நகரத்துக்குள்ளே வந்து எிர் சொன்ன பிரகார எழும்பி போய்விட்டார் என்ற செய்தியை எங்கும் கரசாட்சி அறிவித்தார்கள் மைமர் உண்டாவதாக நாமும் அந்த உயிர்கிறந்த வல்லமே பெற்றிருக்கிறோம் அப்பிரசுத்த போவது அந்த உயிர்க்கிற வல்லமே பெற்றிருந்தார் பெற்றிருந்த இன்னும் நான் அதை நிறைவாக வேண்டும் அவர் விரும்பினார் என்று நாம் காணுகிறோம் அந்த உயிர் சிறந்த வல்லமை தான் நம்மையும் உயிர்ப்பித்து அவரோடு விட இருப்பதற்கு ஆயத்தப்படுத்தி சேர்த்துக் கொள்ளப்படும் என்று திருவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சோகரைகிறேன் பிரசுத்த ராமத்திற்கு மயிமை உண்டாவதாக அது அப்படினால் கத்துடைய பிள்ளைகள நாம் தேவனிலே அன்பு கூறுவோம் ஆண்டவராக தேவனே நாம் கட்டிச் சேர்வோம் இன்னும் அந்த உயிர் திறந்த வல்லமையை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தாகத்தோடு நாம் காணப்படுவோம் அந்த உயிர் திறந்த வல்லமையை நம்ம நிரம்ப நிரம்ப நிரம்ப நம்மிலே இருக்கிற எல்லா மாம்சகிரிகளும் அகன்று போய்விடும் நம்ம கிறிஸ்துக்குள்ளாக அந்த உயிர்த்தெழுந்த அந்த உயிர்த்திறந்த தேவனுடைய சாயலுக்கு பாயனம் மாற்றி நம்மையும் உயிரோடு எழுந்திருக்க செய்வதற்கு அந்த வல்லமை போதுமானதாக இருக்கிறபடினால ஆண்டு நான் சொந்தருக்கிறேன் அலையலுயா அலையலுயா அலையிலா எப்படியாவது நான் அந்த உயிர் சார்ந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளவும் அதாவது நான் அந்த உயிர் சார்ந்த வல்லமையினாலே நான் உயிரோடு எழுந்திருக்கும் அந்த சிராக்கியத்தை பெற்றுக்கொள்ளவும் தடையாக இருக்கிறவை எல்லாம் அதற்கு அதற்கு தடையாக எனக்கு லாபமா எது தோன்றுகிறதோ அதெல்லாம் நஷ்டமாக குப்பையாக எண்ணி எழுதி விடுகிறேன் தள்ளி விடுகிறேன் என்று அவர் சொல்லுகின்றார் ஆண்டவராக தேவின் உயிரோடு எழுந்திரார் அவர் உயிரோடு எழுந்த உள்ளே திருடி கொண்டு போய்விட்டார்கள் சடலத்தை என்ற சாட்சி இன்றும் யூகர் நிலமத்தில் அறிவிக்கப்பட்டுக் கொண்டு இருக்கின்றது ஆனால் அவர் உயிரோடு எழுந்தினார் என்பதற்கு அப்போ சலர்களும் அதே ஐநூறு பேருக்கு அதிகமான பேர்களும் ஏவுண்டு மனிதர்கள் இன்றைக்கும் அநேக சாட்சிகள் எழுந்திருக்கின்றது என்பவர் பெரியாருடைய வளர்ப்பு பையன் ஒரு நாள் மட்ராஸ்ல ஒரு பெரிய மேம்பாலத்தில் ஒரு பக்கம் எழுதினாராம் கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை என்று சில நண்பர்களோடு சேர்ந்து எழுதினார் அவர் அந்த பக்கம் எழுதும்போது இந்த பக்கம் சத்தம் கேட்கிறது கடவுள் உண்டு என்று அவர் அங்கிருந்து குறித்து இந்த பக்கம் வந்து யாராது என்று சொல்லி கேட்டிருக்கிறார் இந்த பக்கம் எழுதினார் இந்த பக்கம் எழுதும்போது அந்த பக்கம் சத்தம் கேட்டது இவர் பெருமைப்படைந்தார் பெருமை திரும்ப சத்தம் கேட்டது நான் தான் கடவுள் நான் கடவுள் கடவுள் உண்டு என்று கடவுள் நேச்சராகவே அவருக்கு தரிசனமானார் தரிசனமானார் நான் தான் கடவுள் கடவுள் ஒருவர் உண்டு என்று கடவுளை அவர் ஏற்றுக்கொண்டார் எப்படி இருக்கார் என்று தெரியாது தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அருமையான கட்டுரை பிள்ளைகளே ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார் என்பதை இன்றும் கற்பேர் அநேகருக்கு தரிசனமாகிக் கொண்டிருக்கின்றார் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாமும் தரிசித்திருக்கின்றோம் ஐநூறு பேருக்கு அதிகமான திருச்சபையில ஆயிரக்கணக்கான பேருக்கு ஆண்டவர் அந்த தரிசனத்தை தந்து கொண்டிருக்கின்றார் அந்த தரிசனத்தை பெற்றவர்களாக நாம் இருக்கின்றோம் அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை நாம் நிறைவாய்ப்பற்றுக் கொள்வதற்கு பிரயாசப்படுவோம் அதற்கு தடையாயிருக்கிறவைகள் அது நமக்கு லாபம் குப்பையாக எண்ணி உதறிவிட்டு அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை கூடுதலாய் நாம் இன்னும் பெற்று கொள்ள முடியாத அது நம்மையும் உயிர்ப்பிக்கு ஒரு நாள் நம்மை ஒரு அந்த மகிமை அடைந்த அந்த தேவனோடு நம்ம அமரச் செய்வதற்கு இந்த வல்லமை போதுமானது அதை பெற்றுக் கொள்வதற்கு நாம் ஆசைப்படுவோம் அகற்றி விட்டு நாம் அதை எதிர்நோக்கி இருப்போம் கத்திரமே ஆச்சுப்பார் ரோமர் முதலிகாரம் மறுபடியும் வாசிக்கலாம் சந்ததியில் பிறந்தவரும் மறிந்தனால் பலமாய் ஊபிக்கப்பட்ட தேவகுமாருமாய் இருக்கிறார் இருக்கிறார் என்றும் இருக்கிறார் அதற்காக ஆண்டு வரை நாம் சோதனை அலே லோய்யா இன்றும் அவர் உயிர்த்தெழுந்த தேவு சுதனாக தேவனாக கத்தராக அவர் இன்றும் விளங்கி கொண்டிருக்கிறபடியால் ஆண்டவரை நாம் சோதரிபமாக தேவனுடைய அலே லோய்யா எப்படி ஆயினும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நானும் பெற்றுக்கொள்ளும்படியாக எனக்கு லாபமாயிருக்கிறவளை நஷ்டம குப்பியமாக எண்ணுகிறேன் அந்த பிரகாரம் நாம் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை இன்னும் நிறைவாய் பெற்றுக்கொண்டு